இந்த பையாகிய ஸ்தானத்திற்கு மேல் இரண்டரை அங்குளத்தில் இருதயத்தில் மலர்ந்த வாழைப்பூ போல் ஒரு பை உண்டு அது வெண்மையாயிருக்கும் இதை கைலாயம் என்று சொல்லுகின்றது இந்த பையுள் முன் சொன்ன காற்றில் பதினாயிரங்கோடி பங்கில் ஒரு பங்காக வெகு நேர்மையாய் அக்கினிமயமாய் ஒரு ஆவியிருக்கும் இதற்கு காரணாகினி என்று பெயர் இவ்வக்கினியை காலசந்திரர் ருத்ரமூர்த்தி என்பர் இப்பையின் அருகில் இடப்புறத்தில் மலர்ந்த தாமரைப்பூ போல் ஒரு பை உண்டு அந்த பை பசுமை வண்ணமாயிருக்கும் அதற்கும் முன் சொன்ன வெண்மை பைக்கும் ஒரு நாடி உண்டு அதன் மூலமாய் காரணாக்கினி அதிகப்படுத்தாமலும் குறைவுபடுத்தாமலும் சமப்படுத்தி வைக்கும் இந்த மலர்ந்த பைக்கும் கீழிருக்கும் க்ஷீராப்தி பைக்கும் ஒரு நாடி உண்டு அதன் மூலமாய் அதற்கு உஷ்ணங்கொடுத்து நிலையில் வைக்கும் இதனால் ருத்திரனிடத்தில் விஷ்ணு பிறந்ததாய் சொல்லுகின்றது இந்த நாடி மூலமாக விஷ்ணு இடமாகிய ஜலத்திலும் பிரமனிடமாகிய இந்திரியத்திலும் உள்ள குற்றங்களை கண்டிப்பதால் ருத்திரனை சம்ஹாரகர்த்தா என்று சொல்லுவது இந்த அக்கினிப்பையில் குண்டலி வட்ட நரம்பு ஒன்று உண்டு அதில் மூன்றாக பிரியும் கிளை உண்டு அது மூலம் முதல் பிரமரந்திரம் வரையில் இடம் வளம் நடு என்று கத்தரிமாறலாய் பிராண அபானனுக்கு இடங்கொடுத்து ஊடுருவி நிற்கும் இந்நரம்புகளுக்கு சோமசூர்யாக்கினி என்று பெயர் இக்தன்றி இக்குண்டலிவட்ட நரம்பினடியில் இரண்டு நரம்பு வளத்தில் அஞ்சு கவருடைய தலையாயும் இடத்தில் ஆறு கவருடைய தலையாயும் நிற்கின்றன வளத்தில் உள்ளது கணபதி என்றும் இடத்தில் உள்ளது சுப்பிரமணியர் என்றும் பெயர் சொல்வது மேற்படி ஐந்து கவருடைய நரம்பிற்கு கீழ் நோக்கி கிருஷ்ணவர்ணமாயிருக்கும் இந்த நரம்பு இடைவிடாது அசைந்து கொண்டிருக்கும் இந்த அசைவால் அக்னி பைக்கு ஆதாரம் உண்டாவதால் இதற்கு கணபதி என்று பெயர் மேற்படி ஐந்து கவருடைய நாடிக்கு இடம் வளம் இரண்டிலும் சித்தி தத்துவம் புத்தி தத்துவம் உண்டு இடத்திலுள்ள ஆறு கவருடைய நாடிக்கு கீழ் அனந்த வண்ணமான நாடி ஒன்று உண்டு இதற்கு மயூரம் என்று பெயர் இந்த நாடியின் அசைவால் எழுபத்தீராயிரம் நாடியும் அக்கிரமமின்றி நிலை பெறுகின்றபடியால் இதற்கு சேனாதிபதி என்றும் பெயர் மேலும் வலதுபுறத்து நாடிக்கு அறுபத்திரண்டு மாத்திரையும் இடதுபுறத்து நாடிக்கு நாற்பது மாத்திரையும் அளவு வித்தியாசம் இருப்பதால் இவர்களை சகோதரர்களாகச் சொல்லுவதுமன்றி மேற்படி ருத்ராம்சமாகவே சொல்லுகின்றது இருதயத்திற்கு மேல் இரண்டரை அங்குல இடமான கண்டத்தில் மகேசுவரனும் அதற்கு மேல் இரண்டரை அங்குல அண்ணாக்கில் சதாசிவமும் மேல் இரண்டரை அங்குல உயரத்தில் புருவமத்தியில் விந்துவும் அதற்கு மேல் இரண்டரை அங்குலத்தில் நாதமும் அதற்கு மேல் இரண்டரை அங்குலத்தில் பரவிந்துவும் மேல் இரண்டரை அங்குலத்தில் பரநாதமும் அதற்கு மேல் இரண்டரை அங்குளத்தில் திக்கிராந்தம் அதிக்கிராந்தம் துவாதசாந்தம் முதலானவைகளும் அதீதத்தில் சுத்த சிவமும் உல மகேசுவரஸ்தானம் முதல் விந்துஸ்தானம் வரையிலும் முன்போல் இடம் நாடி தொழில் வண்ணம் முதலியவும் உள்ளன நாதஸ்தானம் தொட்டு துவாதசாந்தம் வரையில் அனுபவ வெளியாகிய ஆகாசபேதமாயிருக்கும் அதற்கு மேல் அதிகாரண மாத்திரமாய் ஆன்மானுபவத்தில் விளங்கும் மேலும் பிரம்மஸ்தானம் தொடங்கி சுத்த சிவஸ்தானம் வரையில் ஒரு ஸ்தம்பம் இருதயம் வரையில் வாயுநாடி வண்ணமாயும் மேல் அக்கினி வண்ணமாயும் இருக்கும் இது அடியிர் பருத்து வர வர நேர்மையாய் இந்திரிய புலப்படாமல் அணுவுக்கு அணுவாய் ஜீவனுக்கும் புலப்படாமல் அகண்டமாய் ஆன்மக்காட்சியில் அருகி தோன்றுவதாய் இரண்டற நிற்கும் இதற்கு சிவாகாரணபூரண ஸ்தம்பம் என்று பெயர் முன்சொன்ன இருதயாக்கினி பை அக்கிரமமாய் விரிந்து விசேஷ அக்கினி ஜுவாலை விசிரிம்பித்து கீழிருக்கும் க்ஷீராப்தி பையிலிருக்கும் ஜலத்தை சுருட்டிக்கொள்ள ஜீவனுக்கு மரணகாலம் நேரிடும் மேற்படி பை விரிவதற்கு ஆதாரம் அருந்தல் பொருந்தல் மிருத் வராது